வணக்கம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சென்னை நகரில் உயிரியல் மற்றும் வேதியியல் நாச வேலைகளை சமாளிக்க போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் இரண்டு உலக அரிய நோய் தினம் எனும் rare disease day, பிப்ரவரி மாதத்தின் கடைசி தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று டபிள்யூ டி எனும் வர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனின் அமைச்சரவை கூட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதுதில்லியில் நடைபெறவுள்ளது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 ஒன்று உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் எந்த கார்பரேட் நிறுவனம் வாபஸ் பெற்றுள்ளது இரண்டு கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் எந்த நாட்டிற்கு ரயில்களை வழங்க ஒப்பந்தமிட்டுள்ளது மூன்று இந்தியாவுடன் எந்த நாடு இந்தியா பசிபிக் ஒத்துழைப்பை ஒப்புக்கொண்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி